தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்றி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினெட்டாக தேழ்பர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் உலகத்தார் போற்றும் பெரும் சிறைப்பனை உடைய தொண்டை நாட்டில் உமாதேவியர் முப்பத்தி ரெண்டு புரிந்து சிவபெருமானை வழிபட்ட தலமாகிய காஞ்சிபுரத்தில் சலவை தொழிலாளி ஒருவர் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் அடியார் வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தார் சிவனடியாருடைய திருவுள்ளம் குறிப்பினை அறிந்து போற்றும் தன்மையினால் அவர் திருக்குறிப்பு தொண்டர் என்னும் சிறப்புப் பெயர் பெற்று விளங்கி வந்தார் சிவனேடையார்களின் குறைகளை குறிப்பால் அறிந்து அவர்களுக்கு இலவசமாக துணி துவைத்து தருவதையே திரு தொண்டாக செய்து வந்தார் இவரது தொண்டை உலகறிய செய்ய எண்ணினார் சிவபெருமான் ஒரு ஏழ்மையான சிவனடையாரைப் போல தோற்றம் கொண்டு இடிப்பில் ஒரு அழுக்கான ஆடையுடன் திருக்குறிப்பு தொண்டரிடம் வந்தார் வந்திருக்கும் சிவனேடையாரின் நிலையை குறிப்பால் உணர்ந்த திருக்குறிப்பு தொண்டர் ஐயா தங்கள் ஆடைகளை தாருங்கள் வெளுத்து தருகிறேன் என்று கேட்டார் சிவனிடையராக வந்த சிவபெருமான் இந்த கந்தை ஆடையை மாலை பொழுதிற்குள் வெளுத்து தராவிட்டால் என் உடம்பிற்கு தீங்கிடைத்த கொடுமைக்கு ஆளாவாய் என்று கூறி கந்தை ஆடையை திருக்குறிப்பாரிடம் கொடுத்தார் திருக்குறிப்பார் துணியை துவைக்க முயன்றார் அப்போது கருமேகம் ஒன்று திரண்டு மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது மழை விடுவது மாதிரி தெரியவில்லை மாலை பொழுதிற்குள் ஆடையில் துவைத்து சிவனடியில் தர வேண்டுமே நான் என்ன செய்வேன் என்று அழல் மழை நின்றபாடும் இல்லை அதற்குள் சூரியன் மறைவும் துவங்கிவிட்டதினால் மாலை பொழுதும் வந்துவிட்டது சிவனடியாரின் கந்தை ஆடையை வெளுத்து தராமல் அவர் மேனிக்கு துன்பம் இழைத்த நான் இருந்து என்ன பயன் என்று திருக்குறிப்பார் எண்ணி தன் தலையை துணி துவைக்கும் கல்லில் மோதி கொள்ள முயன்றார் அப்போது இறைவன் திருக்குறிப்பானின் குறிப்பாரின் தலையை தாங்கி பிடித்து கொண்டார் அடியார்களின் குறைகளை குறிப்பால் உணர்ந்து தொண்டு செய்துவரும் முன்னே உலகறிய செய்வே இப்படி நான் சோதனை செய்தேன் என்று இறைவன் கூறி திருக்குறிப்பாருக்கு அருள்பாளித்தார் அன்று முதல் அவர் திரு குறிப்பு தொண்டனாயினார் என போற்றப்பட்டார் இவர் வரலாற்றிலிருந்து குறிப்பால் உணர்தல் என்னும் உளவியல் நலம் போற்றப்படுவதும் தொண்டு மனப்பான்பின் புலன் ஆகுதல் ஆகும் ஆகவே நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்